சந்தன காஷ்டம் இந்தனம் பொறுத்தேன்னு இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது சந்தனக்கட்டையை போய் யாராவது விறகெடுப்பில் போட்டு எரிப்பானா நம்ம எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம் இந்த உடம்பு இந்த மனம் அவ்வளவு புனிதமானது ஆனால் இதை வந்து எவ்வளவு புண்ணியம் இல்லாத காரியத்துக்கு பயன்படுத்தணுமோ அவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்தி இந்த உடம்பை நாசம் பண்ணி இந்த உடம்பு மனசு இது என்ன அழகான எக்யூப்மெண்ட் கிடைக்குமா நமக்கு இது போய இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்கும் இது நிச்சயமா கிடைக்குமான புண்ணியம் பண்ணத்தினாதான் நமக்கு இந்த உடம்பே கிடைச்சிருக்கு வாய்த்ததோ நுந்தமக்கு இப்பிறவி இதனை மதித்திடுமின் பெரியவங்க எல்லாம் அப்படி பாடியிருக்காங்க இருக்கட்டும் ஆக இந்த மூணாவது முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கேன் தன்னம்பிக்கை வேணும்னு சொல்லியிருக்கேன் விருப்பு வெறுப்புப்படி வாழக்கூடாது அப்போ விருப்பு விருப்புப்படி வாழாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் சாஸ்திர பிரமாணத்தை தெரிந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வாழும் இன்னும் நம்ம நாட்டில் ஒன்றும் அழிஞ்சு போகலை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் அவ்வளோ தூரம் பாபம் பண்ணலன்னு நான் அதனால் நம்ம நாட்டில் இன்னும் நல்ல சாஸ்திரங்கள்லாம் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது எத்தனையும் அழிஞ்சதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை அழியாத அம்சங்கள் நிறைய இருக்குது இன்னும் ஒன்று மீன் போகலை அதனால இந்த தர்மத்தை கடைபிடிக்கணுங்கிற ஒரு ருச்சி ஏற்படும் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் இந்த ருச்சியை ஏற்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது ஒருவேளை இருந்ததுன்னா வரட்டுமே அப்படின்னு தான் ஏன்னா இதெல்லாம் குழந்தையில இருந்து வர வேண்டியது அப்பா அம்மா கடைப்பிடிச்சு குழந்தைக்கு காமிச்சு கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை இது உபன்யாசம் பண்ணி புரிய வைக்கிற விஷயம் ஏற்கனவே காம் கடைபிடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி சொற்பொழிவுகள்லாம் ஆகா நாம் ஒரு தெளிவான வாழ்க்கையில் இருக்கோங்கிற உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது தான் இது இப்போ நம்ம நான் சொல்றதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் கில்ட்டு தான் வரும் இந்த குற்ற உணர்ச்சி தான் வரும் ஐயோ நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே இனிமே ஆரம்பிக்கிறதுனா எப்படி ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது யாரோட துணையை ஆரம்பிக்கிறது தெரியாது இந்த விச்சின்னம்னு சொல்கிறோமே யோசிச்சு பாருங்கள் இந்த சிங்ககிரி பரம்பரை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சாரியாளுக்கு அடுத்த ஆச்சாரியால் வந்துட்டே இருக்கிறதுனால தான் தப்பிச்சுது எங்கேயாவது கேப் விழுந்தது தீந்துது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவ்வளவு தபஸ் பண்ணினாத்தான் அது வந்து கரெக்டாக வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியருக்கு அந்த நியமங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தான் இன்பட்டுவின் சந்திரசேகர பாரதி சுவாமிகளுக்கே ரொம்ப சிரமப்பட்டுருக்காரு அவருக்கு அந்த ஏற்கனவே அந்த ஊரில் நியமங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால தப்பிச்சது நிருசிம்ம பாரதி சுவாமிகள் சமாதியானத்திற்கு பிறகு சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் வந்து பீடத்துக்கு வரும்பொழுது அவர் இல்லையே அவர் நிறைய அழறார் நிறைய இடத்துல அழறார் சாரதாம்பாடு சன்னிதியில் குரு இல்லாமல் நான் வந்து குரு வந்து ட்ரெயின் பண்ணாமல் நான் வந்துட்டேனேங்கிறார் வருத்தப்படுறார் நல்ல வேலை ஏற்கனவே இருந்தவர்கள்லாம் சொல்ல அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே பார்த்துருக்கிறதுனால அவர் அது தொடர் அந்த சாரதாம்பாடு அனுகிறத்துனால தப்பிச்சு இல்லாட்டி இது அப்பா அப்பா பையனுக்கு கொடுக்குற செல்வம் மாறிது அப்படி வந்து பரம்பரையா வர்றது இது வந்து கலாச்சார செல்வம் இந்த செல்வம் பொருட்செல்வம் அழிஞ்சு போகலாம் இன்னைக்கு ஆபரணங்கள் வைரங்கள் வைடூரிய இருக்கலாம் போயிடலாம் இந்த தர்மாச்சரணம் யார் கத்துக் இன்னைக்கு மட்டத்துக்கு நிறைய நகைகள் இருக்கலாம் ஆபரணங்கள் இருக்கலாம் வசதிகள் இருக்கலாம் அது நாளைக்கு போனாலும் போகலாம் ஆனா அந்த தர்ம ஆச்சரணம் இருக்கே அது ரொம்ப முக்கியம் நீங்க அவர்கள்ட்ட எல்லாம் கேட்டுப்பாரு ஆச்சாரியெல்லாம் அதை தெளிவா சொல்லுவார்கள் நம்ம வந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆஹா கதை தங்க கதவை பாரு தங்க தேரப்பாருன்னு சொன்னிருக்கும் ஆனா ஆச்சாரியாளுடைய ஹயம் முழுக்க தர்மத்துலதான் ஊறியிருக்கு அவர் பெருசா பார்க்கறதுக்கு அப்படி மட்டங்கள்லாம் அப்படி இருந்தாலும் நம்ம போய் பார்க்கறோம் தங்க நிறைய நகை போட்டிருக்கு தங்கத்துல கதவை கட்டி இருக்கு கதவை வச்சிருக்கு தங்க பாத்திரங்களை பயன்படுத்துகிறார்கள் தங்கத்திலேயே ஸ்வர்ணரசம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு எல்லாமே பூஜைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனா அவருடைய உடம்புல காஷாயம் உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க தர்மம் தத்துவ ஜானம் அதை பார்க்கறதுதான் ரொம்ப முக்கியம் அவர்கள் அதை பார்க்கறதுனாலதான் அவங்க தப்பிக்கிறாங்க இதெல்லாம் வெளியே வெளியில தான் இருக்கு இதெல்லாம் வெளியில இதா இருக்கு ஏன்னா உயர்ந்த பொருள்கள் இறைவனுக்கும் குருவுக்கும் சமர்ப்பிக்கப்படுறதுனால அது அவர்கள் ஒரு மரியாதைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா முழுக்க முழுக்க உள்ளம் முழுவதும் தர்மத்திலும் தத்துவத்திலும் அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்மையான விபூதி தர்மம் தான் நமக்கும் அந்த எண்ணம் வரும் ஆச்சாரியர்கள் அடிக்கடி உபன்யாசம் பண்றதை பார்த்தா நீங்க கேட்டா கவனிக்கலாம் தர்மம் தான் முக்கியம் நீ கோடி கோடி ரூபாயா அவங்ககிட்ட நான் கேட்கிறேன் நீ சந்தியாவந்தனம் பண்ணியானா நான் படுற சந்தோஷம் நீ பத்து லட்ச ரூபா கொடுத்தா கூட கிடையாதுங்க அப்படித்தான் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு பாரதிய பத்து லட்ச ரூபா நீங்க கொடுங்க அதை காட்டில ஒழுங்கா பண்றேன் தட்சணம் கொடுக்க முடியாது அதுதான் அதுதான் கலாச்சாரத்தை காப்பாற்றும் பத்து லட்சம் எங்க காப்பாற்ற போறது அப்படித்தான் சொல்லுகிறாரு ஆகையினால நமக்கு இந்த புத்தி வரணும் இந்த உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் இட ஈசனையின் ஆடுதல்னு சொல்லுவோம் அது தர்மத்தை கடைபிடிக்கிறதோடையும் சேர்த்து தான் சொல்கிறோம் இல்லை தர்ம அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம் இது அடுத்த கருத்து தன்னம்பிக்கை விருப்பு வெறுப்பு கூடாது சாஸ்திர நெறிப்படி வாழ வேண்டும் சாஸ்திர நெறிப்படி வாழுதல்னா என்ன அர்த்தம் அற வாழ வேண்டும் விருப்பு வெறுப்பை நீக்கிறதுக்கு தான் தர்மமே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல இதை பற்றி பேச ஆரம்பித்தா பெரிய தலைப்பாயிடும் நான் சுருக்கமாக இந்த கீதையினுடைய சாரம் சொல்கிறதுக்காக இந்த கருத்தை சொல்கிறேன் அடுத்தது இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் கீதையில் சொல்லலை ஆனால் அதற்கான குழுலாம் இருக்குது தர்மத்தை நாம் முதல்ல உலக பொருள்களை அடையிறதுக்காகவே பண்ணலாம் தப்பு இல்லை அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறது குடும்பத்தை நடத்துறது பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே தர்மமாக இருக்கணுங்கிறதுல நம்ம சாஸ்திரங்களில் முரண்பாடே கிடையாது கிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்லுகிறார் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரத ரிஷப மறத்துக்கு முரண்படாத ஆசையாக நான் இருக்கிறேன் கீதையில் ஒரு வாக்கியம் இருக்கு நம்ம வந்து நிறைவேற்றிக்கலாம் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சா சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும்னா தர்மமாக சம்பாதி நீங்கள் சுவாமி உங்களுக்கு ஏதோ காலம் தெரியாமல் பேசுறீங்க அப்படின்னு அது நமக்கு வந்து மனசாந்தி முக்கியமாக பணம் முக்கியமானால் நம்ம எப்பவுமே தப்பாகவே ஓட்டு போட்டு போட்டு பழகினதுனால நமக்கு வந்து மனசாந்தியை காட்டிலும் பணம் தான் முக்கியம் நம்ம ஓட்டு போட்டு விட்றோம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா பணமும் போயிடுறது மனசாந்தியும் போயிடுறது ரெண்டும் போயிடுது நீங்கள் மனசாந்திக்கு மாத்திரம் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களை மற்றவங்க மதிப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பகவான் மதிப்பார் உங்களுக்கு மன நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் மற்றவங்க மதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மனநிம்மதி இருக்காது நீங்கள் வந்து பெரிய ஆளாகிடலாம் பெரிய இந்த பங்களா கட்டிடலாம் ரெண்டு கார் வச்சுக்கலாம் எல்லாம் உங்களை ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ஆகா எவ்வளோ பணம் இருக்குது அப்படி சொல்லி எல்லாம் உங்களை மதிப்பாங்க ஆனால் உங்களுக்கு நிம்மதியை மாத்திரம் நீங்கள் பேப்பரில் எழுதி படிக்க வேண்டிதான் நிம்மதி அப்படின்னு ஆனால் தர்மம் கடைப்பிடிக்கட உள்ளுக்குள்ளே ஒரு ஏற்படுற வலிமை இருக்குது அது எல்லை இல்லாது தர்மத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய வலிமை இருக்கே அதனால வள்ளுவர் அறன் வலியுறுத்தல் சொல்லும் பொழுது சொன்னா சக்திங்கிறான் தர்மத்தின் ஆற்றலை எடுத்து அப்படி பொருள் சொல்றாள் தர்மத்தின் ஆற்றலை உள்ளத்தில் பதியும் வண்ணம் விளக்கி சொல்லுதல் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அவனுக்கு சிறப்பு இனும் செல்வம் நிறைய சொல்லலாம் வலியுறுசையை நிறைவேற்றிக்கலாம் தர்மத்தை விட்டுட்டு உலக ஆசையை நிறைவேற்றிக்கூடாது நீங்க சொல்ல போனா நீங்க தர்மமா இருந்தா உங்களுக்கு உலகத்துல என்னெல்லாம் ஆசை இருக்கோ அது கிடைக்கும் ஆனா தர்மமா தான் நிறைவேற்றிக்கணும் நீங்க நினைக்கிற பணம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனாலேயே அது கிடைக்க கிடைச்சாதான் அதுக்கு மையமே இல்லாட்டி அதர்மத்தினால தான் அதை விலைக்கு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்புறம் கடைசியில் ரெண்டும் பிரயோஜனம் இல்லாமல் போகும் இது ஒரு கருத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் இது ஆரம்பத்தில் இப்படி அப்புறம் போக போக நம்ம ஒழுங்காக தர்மத்தை கடைப்பிடிச்சா நமக்கு விவேகம் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலையாமல் புரிய ஆரம்பிக்கும் லேசாக புரியும் முதல்ல புரியாது லேசாக புரிய ஆரம்பிக்கும் ஆமாம் இந்த உடம்பு நிலை இல்லாதது யாக்கை நிலை இல்லாதது செல்வம் நிலை இல்லாதது உற்றார் உறவினர்கள் நிலையில்லாதவர்கள் அப்படிங்கிற கருத்து லேசாக புரிய ஆரம்பிக்கும் முதல்ல புரியாது இதெல்லாம் பரமசாஸ்வதம் நினச்சிட்டு இருப்போம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி நல்லா இதை வந்து நம்ம ஆழமா பிடிச்சுட்டு இருப்போம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால அதுவும் ஆசைய தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு கட்டுப்பட்ட ஆசையா இருக்கிறதுனால இந்த தர்மத்தை கடைபிடிக்கிற ஒரு சக்தியானது நமக்கு ஒரு பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் விவேகத்தை கொடுக்கும் அப்போ அந்த விவேகம் பலமாகறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டா இந்த உலக ஆசைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் அதுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை எத்தனை பிறவி எடுக்கணுமோ தெரியாது அது டைம் ஆகலாம் நாடு ஆகலாம் காலம் ஆகலாம் அது நம்மளால சொல்ல முடியாது அதனால அந்த விவேக்கம் உதயமாகும் அந்த விவேகம் வலுப்படுவதற்கு கிருஷ்ணர் உபதேசிக்கிற ஒரு முக்கியமான கருத்து கர்மயோகம் பகவத்கீதையில பல பேராலும் இதை சிறப்பித்து சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் அப்ப என்ன சொல்லுவான் கமயோத்துக்கும் சாதாரண கர்மத்துக்கு என்னன்னா நம்ம வந்து தர்மத்தை ஒழுங்கா கடைபிடிப்போம் ஆனா கடவுள்கிட்ட கேப்போம் கடவுளே எனக்கு செல்வத்தைக் குடு நான் ஒழுங்கா இருக்கேன் எனக்கு கொஞ்சம் செல்வத்தை குடு நான் ஒழுங்காக இருக்கேன் எனக்கு கொஞ்சம் நான் உலகத்தை அனுமதிக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் நிறைவேற்றிக்கொடு ஆனால் நான் தர்மத்தில் விட்டு விலக மாட்டேன் எனக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுன்னு ஆரம்பத்தில் சொல்கிறான் அப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக அவனுக்கே புரியுது எவ்வளவுதான் வச்சுருந்தா என்ன நிற்கவா போகிறது நான் இருக்க போகிறது இல்லை இன்னைட்டி அது இருக்க போகிறது விவேகம் அவனுக்கு இந்த ஒழுக்கமானத்தினாலும் வருகும் இல்லாட்டி வராது எத்தனை பேர் உபதேசம் பண்ணாலும் மண்டையில் ஏறாது வள்ளுவர் அவங்கள்டே அம் அகம் லோக்கம் இமம் பிராப்துவான் அப்படின்னு உபதேசம் எல்லாம் பண்ண ஒன்னும் மண்டையில ஏற விரதா கண்டக்ஷோபா வெறும் தொண்ட தண்ணி வத்துறது மிச்சம் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் ஏற்படாது அதில் முதல்ல இப்படி பண்ண பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறும் அப்புறம் என்ன சொல்லுவோம்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பகவானை உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன்னு மாதிரி எதுவுமே வேண்டாங்கிற மாதிரி என்ன ஆகும்னா எனக்கு வந்து பகவானே எனக்கு வந்து ஞானம் வேணும் மோக்ஷம் வேணும் யாருக்கு வேணும் இந்த இந்த நிலை இல்லாத இந்த செல்வமும் வாழ்க்கையும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் ஏற்படுது அந்த பக்குவம் உண்டால் அதனால இந்த கர்மயோகம் பண்ணும் பொழுதுவா சமத்துவம் அது வந்து கர்மயோகி என்ன பண்றான்னா உலக பலனை பத்தி கேட்கறதே இல்லை கடவுள் எப்ப நமக்கு ஞானத்தையும் முக்தியும் கொடுக்கறாரோ அது வரைக்கும் கர்மத்தை ஒழுங்கா பண்றதுன்னு தீவிரமா உட்காந்துருக்காங்க ஆனா கடவுள்கிட்ட அதை கேட்கறது குடும்பத்துல செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கா செய்யறான் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யறான் கடமைகள்ல இருந்து கொஞ்சம் கூட விலகிறது இல்லை ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு இருக்கான் ஆனா அதே சமயம் பொறுப்புணர்ச்சி மிக்கவனாக செயலாற்றும் ஆற்றல் படைத்தவனாக வாழ்க்கையின் நிலையாமையை நன்கு உணர்ந்து கொண்டு வருபவனாக இருக்கிறான் கர்மயோகி அப்ப இந்த கர்மயோகி இப்படி தீவிரமா பண்றதுனால இவருக்கு அந்த பக்குவம் வந்து விவேகம் உறுதியாயிருக்கும் முதல்ல விவேகம் வர்றதுதான் கஷ்டம் இவர் ஞானானந்த பாரதி சுவாமிகள் ஒரு அற்புதமான புஸ்தகம் எழுதியிருக்கார் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது ஜீவ யாத்திரான்னு பேர் இந்த புக் அதில் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருந்த கிறிஸ்துவ புஸ்தகத்தை பார்த்துட்டு இதையே நம்ம தர்மத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக எழுதிய ஒரு புஸ்தகம் அது ஒன்பதே ஸ்லோகம் ஆதிசங்கரருடைய சாதன பஞ்சக்கம் மாதிரி இது இன்னொரு முறையில் சொல்லப்பட்டது ஒன்பது ஸ்லோகங்கள் அதில் முதல்ல அவர் தான் சொல்லுவார் ஆக்கியம் திருமூலமே மனுஜா் வாதிதாரயுத்தஸ்தவர்கேய்ணோ நைராசியமேவாநித்தணேஸ்வதி சமன்விட்சது ஒரு ஸ்லோகம் ஜானதிஸைய வெரி இம்பார்ட்ட் ஸ்லோகம் அதில் அவர் என்ன சொல்லுவார்னா மொதல்லாஸ்திரத்தில நம்பிக்கை அதுக்கப்புறம் அதில் சொல்லியிருக்கிற தர்மத்தை கடைப்பிடி உன்னுடைய உலக ஆசைகளை அளவாக நிறைவேற்றிக்கும் சொர்க்கத்தை அடையணும்னு கூட நீ ஹோமங்கள்லாம் பண்ணு தப்பு இல்லை ஆனால் காலப்போக்கில் உனக்கு விவேகம் வந்துடும் அப்படி விவேகம் வந்ததுக்கு பிறகு கர்மயோகத்தை பண்ணி நீ கடவுளை நன்றாக பூஜை பண்ணி தத்துவத்தை அறிஞ்சு மோட்ச தேட அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக டெவலப் பண்ணி சொல்லுகிறார் நன்றாக அதை ஒரு ஒரு முறைப்படுத்தி சொல்லியிருக்கிறார் ந்த பார சாம சரு கர்ம யோகம் கிருஷ்ணர் சொல்றது வாழ்க்கையின் குறிக்கோளை நன்கு மனதிலே கொண்டு கடமைகளை எல்லாம் உலகப் பொருள்களை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இறைவனையே அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனக்கொதிப்பு இல்லாமல் செய்து செய்த பிறகு அதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவதுதான் கர்மயோகம் ரொம்ப சிம்பிளாக சமஸ்கிருதத்தில் சொல்றதா இருந்தால் ஈஸ்வர்ப்பண புத்தியா ஸ்வதர்ம அனுஷ்டானம் கர்மயோகா ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு நம்முடைய கடமையை ஒழுங்கா செய்கிறதுக்கு பேரு கர்மயோகம் அப்படின்னு பேர் அதுல இந்த கர்ம யோகம் பண்ணினா மனசுல இருக்கிற தமோ குணங்கள்லாம் அடங்கிடும் நல்லா தமோ குணங்கள்லாம் அடங்கி கொஞ்சம் ரஜோகுணம் இருக்கும் அப்ப அதை பக்குவப்படுத்துறதுக்காக பக்தி யோகம்னு ஒன்று இருக்கு பக்தி யோகம்னு சொல்றோம் அதில் ரொம்ப டெக்னிக்கலா உபாசனா என்று சொல்லுவார் உபாசனான் அதுல என்ன பண்றதுன்னா பகவான ஒரு ரூபத்துல சாரதாம்பாடையோ ஏதோ ஒரு விக்கிரகத்தையோ விநாயகரையோ முருகனையோ ஒரு விக்கிரகத்துல கடவுளை நினைச்சு பழகிறது மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்தையே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின்னு மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே கடவுளா பாவிக்கிறது இதை பத்தி கீதையில நிறைய விஸ்தாரமா சொல்லியிருக்கார் கிருஷ்ண பத்தாவது அத்தியாயம் பதினொன்னாவது அத்தியாயம் இதெல்லாம் பார்க் பன்னெண்டாவது அத்தியாயத்துல சில ஸ்லோகங்கள் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்லுகிறார் மையேவ மன ஆத மை புத்தி நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்தம் ந சம்சயா ஓம் மனசை எங்கிட்டையே வயி புத்தியையும் எங்கிட்டயே வயி நீ எங்கிட்டேயே இருப்ப சந்தேகமே படாதேங்கிற மையேவ மன மை புத்தின் நிவேசையசி மையே இந்த விஷயத்தில் உனக்கு யாதொரு சந்தேகமும் அவசியமுமே அவசியமே நிச்சயமா இது பயன் கொடுக்கும் அடிக்கடி கீதையில் கிருஷ்ண சொல்றார் சந்தேகப்படாதேன் காரணம் ஜனங்களுக்கு நம்பிக்கை வராதுங்கிறதுனால நான் உனக்கு உனக்கு வந்து உறுதிமொழி கூறுகிறேன் நிச்சயமாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்மயோகத்துக்கு அடுத்தபடியாக நாங்கள் சொல்கிறது இந்த பக்தி யோகம் என்று சொல்லப்படுற உபாசனை இதுக்கு ஒரு ஸ்லோகம் இப்படி இருக்குது அதனால் இது கடவுள ஒரு வடிவத்திலையோ முதல்ல ஒரு வடிவத்தில் தான் தியானம் பண்ணி பழகணும் கர்மயோகம் நல்லா பண்ணால் உட்கார முடியும் இல்லாட்டியும் உங்களால் கண்ணை மூடி தியானம் பண்ண முடியாது தியானம் பண்ணுறதுன்னு அவ்வளோ சுலபம் கிடையாது சும்மா சொல்லிக்கலாம் நமக்கு இவ்வளோ ஆசைய பாசத்தை வச்சுக்கிட்டு இங்கே தியானம் பண்ணுறது ஆசா பாசங்கள்லாம் இருந்தால் தியானம் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் சுலபம் கிடையாது ஆசைகள்லாம் குறைஞ்சு பாசங்கள்லாம் பற்றுலாம் குறைஞ்சிருந்தா தான் தியானம் பண்ணுறதுக்கே அனுகூலமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பக்குவம் வாழும் நல்ல பக்குவம் வாழும் பக்குவம் இருந்தால் தான் உட்கார்ந்து பொறுமையாக தியானம் பண்ண முடியும் வாழ்க்கையை பற்றிய உண்மைகள்லாம் தெரியாமல் இப்படி தியானம் பண்ண முடியும் ஏதோ எல்லோரும் ஊரில் தியானம் பண்ணுறா நானும் பண்ணுறதா என்ன அது எப்படி தியானம் பண்ண முடியும் ஜப்பமே பண்ண முடியாத ஆளால் எப்படி தியானம் பண்ண முடியும் அதில் தியானம் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த கர்ம யோகமெல்லாம் பண்ணினாத்தான் மனம் அடங்கும் அது நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருன்னா அதையும் சொல்கிறார் கிருஷ்ணர் ஒரு இடத்துல கீதையில் எப்போ ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் இப்போ வந்து எனக்கு டிவியெல்லாம் வேண்டாம் சுவாமி பகவத்கீதையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் நான் கேட்குறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களாமல் எப்போ முடிக்க போகிறீங்கன்னு கேட்பாங்க யாரும் இன்னும் எது முடிக்கிறதுக்கு டைம் இருக்குது முடிச்சுடுவீங்க சீக்கிரம் ரொம்ப நேரம் கை காலாம் வலிக்கிறது சுவாமி அப்புறம் இன்னொரு சீரியல் வேறு பார்த்தாகணும் அது வேறு அப்படியே நிற்கிறது ஏன்னா அது நான் ரெகுலராக பார்த்துன்ட்ருக்கேன் ரொம்ப முக்கியம் நித்தியகரமாக என்னால் ஆமாம் அதனால் அதை பார்த்துட்டு இருக்கேன் அதனால் அதை எப்படி மிஸ் பண்ணுறது நீங்கள் எப்போ வேணாலும் பக்கத்தில் இருக்கேன் கிடைப்பேன் இப்போ புரிஞ்சுக்கணும் விஷயத்தை தெளிவாக பார்த்தோம்மான இது கிடைக்காது நாளை என்றால் யாரே கண்டார் நம்ம நாளைக்கு இருப்போங்கிறது என்ன உறுதி இருக்குது நெருநல் உலனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை பிறங்கிற்று உலகு இந்த உலகம் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இன்னைக்கு இருக்க மாட்டாங்கிற பெருமையை உடையதுங்கிறார் வள்ளுவர் ஆகையினால் இந்த விஷயத்தை இப்போ நான் முடிக்கிறேன் ஈஸ்வர பக்தி பண்ணுறது தியானம் பண்ணுறது அது ஏக்கரூபக்தி அநேக ரூபக்து சொல்லி ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கு சாஸ்திரம் கீதையில் அது விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு இதை விட அப்புறம் கடைசியில் முக்கியம் என்னன்னு கேட்டா நல்ல குணங்களை நிறைய வளர்க்கணும் அது ஒரு பெரிய முக்கியமான வேலை இந்த பிறவியினுடைய நோக்கமே நல்ல குணங்களை நிறைய வளர்க்கணும் நிறைய சொல்லலாம் இந்த இடத்துல நான் சுருக்கமாக சொல்றது திருப்தி பொறுமை தான புத்தி மூணுதான் சொல்கிறேன் எனக்கு ஸோதான் இருக்கு அதனால திருப்தியாக இருக்கிறது என்ன கிடைச்சிருக்கோ இல்லை திருப்தியாக இருக்க பழகணும் இன்னொருத்தருக்கு இருக்கிறத பார்த்து எரியறப்படாது அது மகா கெட்ட குணம் இருக்கிற கெட்ட குணங்களே இந்த நாடு மோசமானதுக்கு காரணம் அண்ணன் தம்பி குடும்பமெல்லாம் நாசமாக போனதுக்கு காரணம் இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது எரியறது மகா துர்கணம் வள்ளுவரது அழுக்காருன்னு சொல்லிவிட்ட அழுக்காரு எனும் ஒரு பாவி இவ்வளவு அழுத்தமா யாருமே சொல்லல ஆனா அதையும் படிச்சுக்கிட்டு நம்ம அழுக்காரோட இருக்கும் அதுதான் விசேஷம் இந்த ஒரு இந்த துர்குணம் என்ன திருப்தி நமக்கு எனக்கு என்னோட உடம்புல என்ன ஆரோக்கியம் இருக்கோ அதுல எனக்கு திருப்தி இருக்கணும் என் உடம்புல எனக்கு என்ன அழகு இருக்கோ அதுல எனக்கு திருப்தி வரணும் என்னுடைய நிறம் என்னுடைய உடல் என்னுடைய ஆரோக்கியம் எனக்கு இருக்கக்கூடிய பணம் எவ்வளோ அழகாக இருந்தா என்ன எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு கொஞ்ச நாள் கழித்து பல்லு போக போகிறது தலைமுடி நறுக்க ஆரம்பிச்சாச்சு பல்லு போக போகிறது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கண்ணு வேறு மங்கிறது அழகாக ஃப்ரேம் போட்டுட்டா மாத்திரம் சரியாயிடுமா என்ன தங்க ஃப்ரேமே போட்டுகிட்டாலும் கூட அப்போ நல்லதாக போச்சு பையனுக்கு பின்னாடி சொத்தாச்சுன்னா அவ்வளோதான் மிச்சம் அவனுக்கு அதே கதி ஒன்றும் விசேஷம் கிடையாது அதில் கண்ணாடி கண்ணா கண்ணு வந்து கல் தகராறு பண்ணால் நம்ம உடனே அவ்வளோ அழகான ஃப்ரேமை போட்டு அழகு பார்த்துன்னு இருக்கோம் தலைமுடி நனச்சாச்சுன்னா ஒரு டையை பூசி கீசி அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கோம் பல்லு விழுந்தாச்சுன்னா தங்கத்தில் வேற பல்ல கட்டிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் கடைசியில் முதுகு கூணு விழுந்துடுறது தொக்காரவும் முடியறது இதெல்லாம் வர்ணித்தால் தான் இந்த நான் வர்ணிக்கிறதுனா ரொம்ப குறைவாக வர்ணிக்கிறேன் இன்னும் சாஸ்திரத்துக்குள்ளே ஆழமா போனீங்கன்னா வர்ணிக்கிற வர்ணனை எல்லாம் கேட்டா ஓடியே போய்டுன்னு தோணும் அப்படி வர்ணிக்கிறது சாஸ்திரங்கள் திருப்தி எனக்கு இருக்கிற படிப்பு எனக்கு இருக்கிற பணம் எனக்கு இருக்கிற திறமை அதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்கணும் இன்னொருத்தருக்கு இருக்கிறத பார்த்து நம்மளை காட்டுலயும் நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டும் என்ன குறைஞ்சு போச்சு அதனால எனக்கு என்ன கெடுதல் எனக்கு ஒன்றும் கெடுதலே இல்லையே நல்லா இருக்கட்டும் உலகமே வாழ்க்கை சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் உலகமெல்லாம் வாழ்க எனக்கு வேண்ட இவங்கள்லாம் துன்பப்படுங்க எப்படியா கொள்கா சமஸ்தா சுஜினோ பவந்தோ எக்ஸப்ட் நைபர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா திருப்தி வேணும் இந்த திருப்தி குணம் வேணும் பொறாமை இருக்கக்கூடாது அப்புறம் பொறுமை வேணும் நிறைய விஷயங்களில் நமக்கு பொறுமை வேணும் அது உங்களுக்கு நீங்கள் பொறுமை பழகலைன்னா பொறுமைக்கு பழக்கப்படுவீர்கள் நீங்களா விரும்பி பொறுமையை பழகலைன்னா அப்புறம் கடவுள் உங்களை பொறுமையாக இருக்கும்படி பண்ணுவார் அந்த சக்தி கடவுளுக்கு உண்டு அவர் அடி மேலே அடி கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை பொறுமை ஆக்கிடுவார் கடைசியில் ஒரு காலத்தில் இதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இருக்காது இப்போ என்ன பண்ணுறது அப்பவும் உங்களுக்கு வந்து பொறுமையாக இருப்பீங்களே தவிர பொறுமையை பற்றி நான் அறிவோடு இருக்க மாட்டீங்க இயலாமையினால ஏற்பட்ட பொறுமை அறிவு பூர்வமான பொறுமையாது ஆற்றலுடைய பொறுமையாவது கிடையாது இப்போ இந்த பொறுமை பழகறத சந்தோஷமாக டெவலப் பண்ணணும் அடுத்தது என்னென்னா நம்ம எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு மூடி மூடி பூட்டி பூட்டி வச்சு வாசத்த நிலையில் படுத்துக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் வித்தம் என்ன தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் சம்பாதிக்கிற காசில் நல்ல காரியத்துக்கெல்லாம் உபகாரம் பண்ணும் சேரிட்டி பண்ணும் நல்ல காரியத்துக்கு சத்காரியங்களுக்குலாம் நிறைய கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விருத்தி பண்ணணும் இது அதனால தான் கிருஷ்ணர் இதுக்கு கீதையில் ஸ்லோகம் இருக்குது அதை வச்சு தான் சொல்கிறேன் அர்ஜுனா நரகத்துக்கு வாயில் மூன்று அது என்னென்னா காமம் குரோதம் லோபம்னா காமம்னா விருப்பு பேராசை குரோதம்னா வெறுப்பு கோபம்னு ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்கு லோபம்னா பொருள் பற்று பொருள் மீது இருக்கிற அளவுக்கு மீறிய பற்று இந்த மூனைய நீக்கினியானா உனக்கு சொர்க்கம் கிடைக்க இங்கே திரிவிதம் நரக சேதம் ஆத்ம காமக் தியஜேத் தஸ்மாத் ஏத்தேத் இந்த மூனை விட்டுடுங்க ஆகையினால நான் உங்களுக்கு குணத்தை கிருஷ்ணர் நிறைய சொல்லுகிறார் அசுர சம்பத் தெய்வ சம்பத்னே ஒரு அத்தியாயம் பதினாறாவது அத்தியாய் என்னன்னு சொன்ன நல்ல குணங்களை பழக ஆரம்பிச்சா கெட்ட குணங்கள் தானாவே போயிடும் நல்ல குணங்களை ஆசை வரும் இதையும் வலியுறுத்துகிறது அப்புறம் கடைசியில் சொல்லுகிறது கடவுள் எங்கும்க்கமர நிறைந்திருக்கிறார் அவர் என் வடிவமாகவும் இருக்கிறார் இந்த உலக வடிவமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒப்புயர்வற்ற தத்துவத்தை புரிஞ்சுகிறது அது கீதையில ஒரு முக்கியமான அம்சம் விபூதி யோகத்தில் சொல்லுகிறார் அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாசயா அனைத்து உயிர்களின் ஆத்மாவாக நான் விளங்குகிறேன் அப்படிங்கிறார் மற்றொரு இடத்துல சொல்லும் பொழுது இந்த உடம்பு க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது இந்த உடம்பின் உள்ளே இருந்து கொண்டு இந்த உடம்பை அறிபவனுக்கு க்ஷேத்ரன் என்று பெயர் நான் கஷேத்திரனாக இருக்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கடவுளை தவிர ஒன்றுமே இல்லை எல்லா கடவுளுக்கு அந்நியமாக நான் காணப்படுறதெல்லாம் வெறும் தோற்றம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஜானம் உபதேசிக்கப்படுகிறது அந்த ஜானம் பெறுவது நம்முடைய குறிக்கோள் ஆகினால பகவத்கீதையில என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு கேட்டால் பகவத்கீதையின் சாரம் பகவத்கீதையின் ஹிருதயம் என்னவென்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் தன்னம்பிக்கையை நாள்தோறும் வளர்த்தி வரும்படி பகவத்கீதை உபதேசிக்கிறது விருப்பு வெறுப்புகளை அகற்றிவிட வேண்டும் என்று பகவத்கீதை உபதேசிக்கிறது விருப்பு விருப்புகளை அகற்றுவதற்கு உபாயமாக தர்ம சாஸ்திரத்தின்படி வாழ வேண்டும் என்று உபதேசிக்கிறது ஆரம்பத்தில் நாம் உலக ஆசைகளை தர்மத்தின் வழியில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றாலும் போகப்போக நம்முடைய அறிவிலே நமக்கு பகுத்தறிவு ஏற்படும் என்றும் நிலையாமையை பற்றிய அறிவு ஏற்படும் என்றும் சொல்லுகிறது பிறகு நிலையாமையை பற்றி அறிவானது நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக கர்மயோகம் உபதேசிக்கப்படுகிறது மனம் ஒருமுகப்படுவதற்காகவும் மனம் பறந்து விரிவதற்காகவும் நன்கு தூய்மை பெறுவதற்காகவும் இறைவனை தியானம் செய்ய வேண்டும் என்று உபதேசிக்கிறது நல்ல குணங்களை நாள்தோறும் வளர்த்துவர கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு அத்தியாயத்திலும் வலியுறுத்தி கூறுகிறது பிறகு எல்லாமே ஈஸ்வரஸ்வரூபம் எல்லாமே பிரம்மஸ்வரூபம் என்ற ஒப்புயர்வற்ற ஞானத்தை பெற வேண்டும் என்று உபதேசிக்கிறது ஆக தன்னம்பிக்கை இன்னும் நிறைய இருக்குது நான் விட்டுருக்கேன் குறைச்சுன்னுட்டேன் தன்னம்பிக்கை விரு தர்ம அனுஷ்டானம் தர்ம அனுஷ்டானம் கர்மயோகம் ஈஸ்வர பக்தி சத்குண சம்பத அபிவிருத்தி நல்ல குணங்களை வளர்த்துவது அடுத்தது தத்துவ ஞான நிஷ்டை இவற்றை பற்றி எல்லாம் பகவத்கீதை சொல்கிறது உங்களுக்கு இன்னும் பகவத்கீதையோட சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா பதிமூணாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து பதினோராவது ஸ்லோகம் வரை அமானித்துவம் என்று ஆரம்பித்து ஏத ஞானமிதி புரோக்தம் என்று சொல்லி ஒரு பகுதி முடிகிறது அது ஸ்லோகங்கள்னால் இருபது விதமான தன்மைகள் மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறது இந்த ஆன்மீக வாழ்க்கையை பற்றிய அறிவே அறிவு என்று சொல்லப்படும் ஆன்மீக அறிவை தவிர மற்ற உலகியல் அறிவு எல்லாம் அறியாமையை உடைய அறிவு என்று சொல்லப்படும் என்று சொல்லி பகவான் இங்கே விளக்கம் தந்திருக்கிறார் ஆகவே இந்த ஒப்புயர்வற்ற இந்த கீதா சாஸ்திரம் நம்ம தேசத்தில் இன்னும் நமக்கு இருக்கிறது இதை நன்றாக விளக்கி சொல்கிற மகான்கள் நிறைய பேர் இன்றும் இருக்கிறார்கள் இதை அனுஷ்டானத்திலே நன்கு அனுஷ்டித்து இதனுடைய மகிமையை நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிற பெரியோர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்தரோ மகானு பாவலும் அந்தரிக்கி வந்தனமோ இன்னும் இருக்கிறார்கள் நாம் இன்னும் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு பாக்கியம் அதனால் இந்தளவில் நிறைவு செய்வோம் பிரபிஜாத்தைக்கணா கீதமே நம ஈஷரோ குருராத்மேதி மூதவி